வணக்கம் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கற்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் மிகப்பெரிய மூன்றாவது வங்கியை உருவாக்கிட பரோடா வங்கி தேனா வங்கி மற்றும் விஜயா வங்கி ஆகிய வங்கிகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது இரண்டு திறன் இந்தியா பரப்புரைக்கான தூதுபராக வருண் தவான் மற்றும் அனுஷ்கா சர்மா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மூன்று சமீபத்தில் காலமான அண்ணா மல்ஹோத்ரா என்பவர் சுதந்திரத்திற்கு பின் இந்தியாவின் முதல் பெண் ஆட்சிப்பணி அதிகாரி ஆவார் பாகிஸ்தான் நாட்டின் பல் மருத்துவ சங்கத்தின் மனிதாபிமான விருது டாக்டர் எஸ் பாலாஜி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஐந்து ஹோஸ்டெக் இரண்டாயிரத்தி என்ற பயிற்சியில் சீனா நாடு முதல் கலந்து கொண்டுள்ளது இனி கேள்விகள் ஒன்று நாற்பத்தி இந்திய சமூக அறிவியல் மாநாடு நடைபெற்ற இடம் எது இரண்டு ICC இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை விருது பெற்றுள்ளவர் யார் மூன்று புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைமை தகவல் ஆணையர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி